நண்பர்களுக்கும் இவர்களை திருச்சபிகுள்ளாருக்கும் மகிழ்ச்சிகரமான நன்றி செலுத்த முடியாத பெற்றோர்கள் எவ்விதமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாக நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ அதுபோலவே தேவனுடைய மனிதர்களும் திருச்சமையும் அதற்காக நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது எல்லாருமே மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது அவசியமாக இருக்கின்றபடிதான் இந்த நாளில் நாம் திருச்சமையாக கூடி வந்திருக்கின்றோம் கடத்தல் இந்த தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடத்தி தரும் முடியும் யாவரும் ஜெபத்தோடு தேவசமத்திலே காணப்பட வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் எபரியர்கள நிறுவம் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தினுடைய முந்தைய பாகத்தை ஒரு உருவாசிக்கலாம் எபரியர் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் இருப்பதாக விவாகம் யாவருக்குளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேத வாக்கியத்தில் எழுதி தரப்பட்டிருக்கின்றது விவாகம் என்று சொல்வது ஒரு ஆடவன் ஒரு பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய நீண்ட கால இன்னர வாழ்க்கையை குறிப்பிடுகிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் விவாகம் என்று சொல்லுகின்றது அதாவது ஒரு ஆடவனும் பெண்ணும் நீண்ட காலமாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து முடிந்து கடந்து போகும் காலம் வரைக்கும் இணைந்து வாழக்கூடிய ஒரு இணைப்பை குறித்து வேதன் சொல்லுகின்றபடியால் இந்த விவாக வாழ்க்கை என்று சொல்வது யாவருக்குள்ள ஒரு கனமுள்ளதாக மதிப்பு குறிதாக இருக்க வேண்டும் அவருடைய இல்லற வாழ்க்கையானது அசூசிப்படாதபடி எப்படியும் வாழலாம் என்று சொல்லி எண்ணாதபடி தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ்ந்து இறைவனுக்கு சந்தோஷமாக ஜீவிப்பதற்காக இந்த இல்லற வாழ்க்கையை ஒவ்வொருவரும் செம்மையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேத வாக்கியம் சொல்கிறது என்பதை ஆசைப்படுகின்றோம் இந்த இல்லற வாழ்க்கைக்கு ஏன் ஆண்டவர்கள் இந்த இல்லற வாழ்க்கை வாக ஒப்பந்தத்தை நடத்தி வைத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆதி மனுஷனாகி ஆதாமை உண்டு பண்ணி அவர் தனிமையாக இருப்பது நல்லது என்று கண்டு அவருக்கு ஒரு ஏற்றத்துணை உண்டாக்கி இனிதமாக இல்லற வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட வைத்தார் என்று பரசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கின்றது ஆனால் இன்றைக்கும் அபிஞானிகளும் சில அறிவாளிகளும் அதிகமாய் மனிதன் எங்கிருந்து வந்திருப்பான் எப்படி வந்திருப்பான் என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள் மனிதனிருந்துதான் மனிதன் தோன்றுகிறான் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருந்தும் ஆதில ஒரு மனிதனிலிருந்துதான் அவன் தோண்டியிருக்க முடியும் என்பதை அறியாதபடி புறங்களிலிருந்து வந்திருக்கலாம் இலையில் புழுக்களிலிருந்து வந்திருக்கலாம் அணுக்கள் வந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சி பண்ணிக் நம்முடைய வேதம் தான் இதற்கு சரியான விளக்கம் கொடுக்கின்றது இது தேவன் எழுதின வேதம் தேவனுக்கு மாத்திரமே ஆதியும் அந்தமும் தெரிந்திருக்கின்றது தெளிவாக எழுதினால் உண்டாக்கினர் இருக்க வைக்கக்கூடாது என்று அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து ஒரு மனுஷை உண்டாக்கி இவ்விதமாக துணைவியாக கொடுத்தார் என்று சொல்லி பரசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது ஆதியாக ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வாசிக்கின்ற பொழுது ஒரு ஏற்ற துணையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் என்று சொல்லி பரசுத்த வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கருத்த மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி ஒரு துணை உண்டு பண்ணினார் என்று ஜெலிவேதத்தில் எழுதியிருக்கின்றது மனிதனுக்கு ஆடு மாடுகள் இருந்தது மிருக இருந்தது ஆசுகள் இருந்தது ஐஸ்வர்யம் இருந்தது கனிவருக்கமான காரியம் எல்லாமே புசிப்பு குடிப்புகும் தேவையில்லாம் இருந்த போதிலும் அவைகள் ஏற்ற துணையாக இருக்க என்பதை அறிந்து ஒரு துணைவியை கருத்து உண்டு பண்ணினார் என்று பரசுத்த வேத வாக்கியத்தில் வாசிக்க அப்படி ஆதாமை மண்ணினால் உண்டாக்கி ஒரு பொம்மையாக உருவாக்கி அவருடைய நாசில ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவாக ஆக்கினார் என்று เฉลவெச்சத்தில் எழுதியிருக்கிறது. அதுபோல ஒரு ஐயவாளை ஒரு பொமையாக உண்டாக்கி அமிரதமாக உண்டு பண்ணி கொடுத்திருக்க முடியும். அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வரவழைத்து அப்படி விலாவிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு மனிதனை உருவாக்கி இவ்விதமாக ஆதாமுக்கு துணைவாக கொடுத்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் 21 முதலிய வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கலாம். அப்பொழுது தேவநாгие கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பனினார். அவன் நித்திரை அடைந்தான் ஒன்றை எடுத்து கர்த்தர் எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் இது ஏன் விழாவிலிருந்து எடுத்தது இவர்கள் இருவர் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பான் இருவர் ஒரே மாமிசமாக இருப்பார் என்று சொல்லி இறைவாக்கு விதமாக சொல்லுகின்ற ஒரு ஆடவனும் பெண்ணும் இப்படி இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் நாள் அல்ல சில மாதங்கள் சில வருடங்கள் அல்ல வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய மனைவியோடு கணவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மனுஷனுடைய விழாவிறந்து ஒரு எலும்பு எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கி இல்லற வாழ்க்கைக்கு கொடுத்தார் என்று மறுசுத்த வேத வாக்கியம் சொல்லுகின்றது எல்லாருக்குமே கர்த்தனப்படுத்திருக்கின்றார் ஒவ்வொருவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் வாக்குள்ளைகளாக இருந்த பழையாளறிவன் வழக்குகள்ம்பித்து அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இருவர் ஒரே மாமிசமாக இருந்து ஒருவரை ஒரு நேசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இப்படி சிரிச்சிட்டு ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார் என்று பருசுத்த வேதாகமத்தில் வாசித்து வருகின்றோம் ஆகினாலே தம்பதிகளாக இணைய வந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரியும் இருவர் ஒரே மாமிசமாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட இல்லற வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு நீண்ட காலம் இறைவனுக்கு பிரியமான குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தேவசமூத்தினை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இவர்களை ஏன் இப்படி தம்பதிகளாக நினைத்தார் என்றால் ஆதியாக ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வங்களை ரெண்டு பேரும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை ஆணும் வண்ணமாக உண்டாக்கினார் என்று சொல்லி பரிசுத்தாகவும் திரும்பியிருக்கின்றது பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜெண்டுகளையும் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆளுகை செய்வதற்கு ஒரு ஒரு மாத்திரம் போதாது இருவர் வேண்டுமா என்னால் ஒருவர் அசதியாக இருக்கிற நேரத்திலும் அது ஒருவர் இல்லாத நேரத்திலும் மற்றவர்கள் ஆளுகை செய்வதற்காக ஒரு வீட்டை நடத்துவதற்கு குடும்ப தலைவர் குடும்ப தலைவி என்று ரெண்டு பேருக்கு என்ற பொறுப்புகளை ஆண்டு கொடுத்திருக்கின்றார் இப்படி ஒரே மனுஷன் மாத்திரம் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்கு வருகிறது இல்லை இருவராக மாத்திரமல்ல இவருந்து சந்ததிகளும் பெருக வேண்டும் என்று ஆண்டுவர் விரும்பியிருந்தபடியாலே இவள் எல்லாத்தையும் செய்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இவிலுமாக ஏற்ற துணையாக இருவரை உண்டாக்கி கொடுத்தார் என்று மறுசுத்த வேதாகமத்தில் வாசித்து அருகின்றோம் இன்றைக்கு இறைவரையும் சேர்ந்துதான் ஆளுகை செய்ய சொன்னார் சமுதாயத்திலே ஆண்களுக்கு மாத்திரம் ஆளுகையினுடைய உரிமை இருக்கின்றது பெண்களுக்கு அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டதாக காணப்படும் என்பதெல்லாம் அறிந்திருக்கின்றோம் அநேக குடும்பங்களிலே அடிமைகளை போல உரிமை ஏற்றவர்களை போல ஏதோ எங்கிருந்தோ கூட்டுக்கொண்டு வேலைக்காக வாங்கி வந்தது போல இப்படி அநேகர் மனைவி மாறுவை நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டமாக இருக்கின்றது இது ஏன் என்று சொல்லி வேத புத்தகத்தில் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது இது உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் இதற்கான பெண்ணினங்கள் எல்லாம் போராடுகின்றார்கள் அதில் கட்சி தலைவர்களும் போராடி இப்பொழுது எப்படியாவது முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்ற போகிறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்றோம் ஏன் அப்படி சட்டம் ஏற்ற வேண்டிய அவசியம் வந்து தெரியுமா பெண்களுக்கு குடும்ப உரிமை இல்லாமல் போய்விட்டது பெண்களுக்கு இருந்த உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம் அப்படியானாலும் வேலை தளத்தில் மாத்திரம் தான் அந்த உரிமை தர முடியுமே தவிர குடும்பத்தில் கணவன் உரிமை கொடுக்க வேண்டும் என்று யாரும் சட்டையேற்றி அந்த உரிமையை உண்டாக்கிக் கொள்ள முடியாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் ஆகினாலும் ஆடவனும் பெண்ணும் விதமாக உணர்வடைந்தவராக இது என்னுடைய சரீரம் என்கிற அறிவு வரும்பொழுதுதான் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்குரிய உரிமைகளை ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொண்டு இப்படி மகிழ்ச்சிகரமான ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்த முடியும் என்று மறுசுத்த மேதாக மத்தில ஆசைக்கிறோம் ஆதாம் ஏவாலும் பாவம் செய்துவிட்ட பிறகு இரண்டு பேருக்கு ஒரு என்குவரி நியாயம் நீ விதமாக கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பருவாயின் சொல்லி சொல்லுகின்றார் மரத்தின கணினி புசித்தபடியே இப்படி உனக்கு தண்டனை வரும் தொடர்ந்து கொண்டதால் என்பதை அறிந்திருக்கின்றோம் அப்படி ஆதாமுக்கு தேவனாகிய கருத்தர் கட்டளை கொடுக்கும் பொழுது அவருக்கு மிகுந்த தண்டனை கொடுத்ததாகவும் காணுகின்றோம் ஏமாளுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் வாசிக்கலாம் மூன்றாவது அதிகார ஆறாவது வாசனம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் பதினாறாவது அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவதிய இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையுடைய பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு என்றார் அவன் உன்னை ஆண்டுகொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கற்றலை கொடுக்கின்றார் இருவரும் ஆண்டு வேண்டும் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்திருந்தது இப்பொழுது அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்கிற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டபடினாலே இன்றைக்கு ஆளுகை ஆண்கள் கரத்தில் மாத்திரம் இருக்கிறது என்பது மாற்றப்படுகிறது தெரியுமா பெறுகின்ற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட ஆளுகைகள் இருவருக்கும் பரிமாற்றமாக கொடுக்கப்படுகிறது என்று அப்போ பவுல் கலாச்சியர்கள் நிறுவப்படுத்தும் பொழுது மூன்றாம் ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி வசனங்களில் எழுதியிருக்கிறத வாசிக்கலாம் கிறிஸ்துக்குள்ளாக பெற்றவர்கள் எத்தனை பேரோ ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளி தரித்துக் கொண்டீர்கள் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் வேற்றுமைகள் மாற்றப்பட்டு ஒன்றாக வாழுகின்ற ஒரு தன்மை வரப்புகின்றது கிறிஸ்துகுளாக ஞானஸ்தானம் பெற்ற மக்களுக்குப் படி வருகின்றதாம் திருச்சபை ஆனது இந்த வேத தalmகளை மாற்றி கிறிஸ்துகுளாக ஆணும் என்னும் சமமான உணர்வுகளை உண்டாகி இவ்விதமான துயமையான ஒரு இளர வாழ்க்கை நடத்துவதற்காக இப்படிப்பட்ட வாக்குஒழுங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இவன் மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் इनके உலகம் அதை சட்டதிர்மலபாக மாற்றி அனிதியை மறுபடியும் பெண்களை நேசிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நிச்சயமாக அந்த சட்டமறளை மாற்றாதன்பு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நேர கோடலாம் அவ்வளவுதான் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ಪರಿणामமானது சமுதாயத்தில் தலைமை இருந்து வாழ முடியாத நிலைமை எங்குமே பயந்து பயந்து செல்லக்கூடிய ஒரு சூழலை உண்டாகிவிட்ட காலமாக இருக்கின்றபடி கிறிஸ்துக்குள் வருகின்ற இந்த மாற்றங்களை கருத்து கொடுக்கிறார் என்று ஆச்சபையானது உள்ளேட்டுமா உலகத்தை விட்டு மக்களை வேறு பிரித்து கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வந்து சமுதாயத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யூதன் என்று கிழக்கு அடிமை என்று சொல்லி வித்தியாசத்தை மாற்றி ிக் கொண்டு வருகிறது என்பதை புகழ்த்தில் ஆளுகை செய்வதற்கான உரிமை பெற்ற என்பதை உணர்ந்து குடும்ப வாழ்க்கையை செம்மையாக ஆரம்பித்து நடத்த வேண்டும் என்பதை புகழ்வத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அப்படி ஆகியிருந்தாலும் இருவரிலே ஒருவர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்றும் பரிசுத்த வேத வாக்கிய நமக்கு விளக்கம் தருகின்றது அப்படியே குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருப்பதற்கு கணவனை தலைவராக வைத்து குடும்பம் நடத்த வேண்டும் என்று பகல் விதமாக நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் சொல்லி இருப்பதை வாசிக்கலாம் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்படுகிறது உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்படியுங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையா போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அவரே கருத்தருக்கு கீழ்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்படிய வேண்டும் கிறிஸ்து சபைக்கு சபை கிறிஸ்து சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல புருஷ மனைவிக்கு புருஷனும் தலைமையாக இருக்கிறான் என்று பருசு தாவியான எழுதி வைத்திருக்கின்ற படினால் குடும்பத்திலே பெண்கள் கணவன் மாதிரி வைத்து குடும்பம் நடத்த வேண்டும் இது இறைவனுடைய அருள்வாக்கு என்ற சொல்லி ஒன்பத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆண்டு ஆபரகைய மனைவியாகிய சாராள் தன்னுடைய கணவனை ஆண்டவரே என்ற சொல்லி கீழ்படிந்திருந்தால் இந்த செல்வி எழுதியிருக்கிறது கிறிஸ்துகள் வந்த பிறகு அனைவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் உருவாகி இருப்பதற்கு இது ஒரு காரணம் என்பதை ஆசைப்படுகின்றேன் ஒரு தகப்பனாக யாபிரகாமையும் உங்களை பற்றி சாராளை நோக்கிப்பார்கள் அவன் ஒருவனாக இருக்கும்போது அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப்பனினே என்று சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கின்றது போல இருவரும் குடும்ப வாழ்க்கையிலே கணவனை ஆண்டவனே என்று சொல்லி மதித்து இதுமாக சாராள் குடும்பம் நடத்திய சொல்லி விதத்தில் சொல்லியிருக்கின்றபடியால் சகோதரி பீலாளும் சகோதரர் ஒரு போல கீழ்படுகிறோம் எண்ணவனை மதித்து எல்லா ஒருபோது சண்டைகளும் செலவு செய்வேன் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை ஒற்றுமையாக ஒரே சீழ்பார்கிறார்கள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லி பாடி வைத்திருக்கிறார்கள் நல்ல குடும்பத்தில் நல்ல சூழலைகளை அறிந்து கொள்ள முடியும் என்று பாடி வைத்தது போல குடும்பங்களை உருவாக்குவதற்காக திருச்சபையை குடும்பங்களை தம்பதிகளாக இப்படி இணைந்து தூய்மையான வாழ்க்கை வாழும்படியாக ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்றபடியால் அவசியத்தை நன்றாக புரிந்து கொண்டு சபையும் ஒரு பெண்ணும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி நடத்த வேண்டும் என்று மிகுந்த வேதனையான காரியம் என்று சொல்லி எழுதுகின்றார்கள் இந்த சனியனை என் தலையில் வச்சு கட்டிட்டாங்களே கட்ட கல்யாணம் கட்டாமல் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி அனைவாலிபர்கள் அழுகிறார்கள் பெற்றோர்களிடத்தில் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஏமா இந்த சனியனை என் தலையில் கட்டினீர்கள் என்று சொல்லி பெற்றோர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்னப்பா செய்வது மூக்கு மொழி எல்லாம் இருந்தது படிப்பு பட்டங்கள் பணங்கள் எல்லாம் குணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று அநேக குடும்பங்கள் புலம்புகிறது நாம் காலி கேள்விப்படுகிறோம் என்றால் வெளி அதை யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது கிறிஸ்து வருகின்ற பொழுது பயப்படுகின்ற பயன்தான் ஒரு கணவனுக்கு பயப்பட உணர்வை தருகின்றதே அப்படி கிறிஸ்துவுக்கு பயப்படாத யாரும் கனவலுக்கு பயப்படுகிறதில்லை என்பதை உங்களுக்கு சொல்லிുകൊடுகிறேன் நாம் அவருடைய பள்ளி ஆண்டவபடிக்கு கனவர்மார்கள் சந்தோஷமாக இருபதற்காக தான் ஒரு மனிதية துணையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கனவனை மேதரேபடுத்துவதற்காகவே அவனை வருத்துபடுத்துவதற்காகவே அவன் இளைத்து இளைத்து எலும்புரிக்காத போதிருக்காக ஒரு மனிதன் ஆண்டவர் கொடுக்கவில்லை மனிதية கொடுத்திருப்பது கனவன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் மகிழ்ச்சிரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்ற துணையும் தனிமையாக இருந்தால் அவனுக்கு அந்த சந்தோ மகிழ்ச்சி வருவதில்லை இல்லர் வாழ்க்கையை அதிகாரம் லட்சை உண்டு அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள் லட்சையை உண்டு அவனுக்கு எலும்புறுக்கியாக இருக்கிறாள் என்று சொல்லி ஞானி சொல்லுகின்றான் வேதனையை உண்டு அவனுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகின்றவள் அவனுக்கு எலும்புரிக்கியாக இருக்கிறான் கல்யாணமான உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பையனை பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ள அவன் நல்ல கொழு கொழுனு தோட்டையெல்லாம் வச்சு வளர்ந்துட்டான்னு சொன்னா வந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போல அவன் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறா பாருன்னு சொல்லி வெளியே பேசிக் கொள்வார்கள் அந்த நல்லா இருந்த வாலிபன் ஒரு மாதத்துக்குள்ளாக இதுமா கண்ணெல்லாம் குழி உளுந்து கண்ணவன் எல்லாம் யாரை சொல்லுவாங்க தெரியுமா அப்பாவை சொல்ல மாட்டாங்க அம்மாவை சொல்ல மாட்டாங்க அந்த வந்திருக்கிற அம்மையாரான் வந்த பொண்ணு சரியில்லை போல பையன் ஒரு மாதத்துக்குள்ள இப்படி அழைச்சி போட்டானே என்னாகுமோ தெரியல் என்று சொல்லி சொல்வார் குடல் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் உண்டு பண்ணுகின்றவளோ அவனுக்கு எலும்புரிக்கியாக இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கின்றபடி அப்படி யாரும் எலும்புரிக்கிய கணவன்மார் எலும்புரிக்கி போவதற்காக அவனுடைய ஆத்மா ஒடுங்கி போவதற்கான காரணத்தோடு வாழ்க்கை வைத்துக் கொள்ளாதபடி அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் இணைத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் விதமாக இல்லற வாழ்க்கையை சரி செய்து கொள்வீர்களானால் அந்த குடும்பத்தினுடைய வாழ்விரும்ப குடும்ப வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று தேவசமூத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது சொல்லுகின்றார் நியாயங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான் புனசாலியான சிறியனுடைய கணவன் இருதமாக மூப்பர்களோடு நியாய சங்கத்தில் இருக்கும் பொழுது பேர் பெற்றவனாக புகழ்ச்சி புரிவதாக காணப்படுகின்றான் காரணம் அந்த மனைவியினுடைய வாழ்க்கை அவருடைய தூய்மை அவள் அவனை வைத்திருக்கிற ஒரு நிலை அவர் அங்கு மூப்பர்களோடு கூட சேர்கின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையினுடைய அந்தஸ்துகள் உயரும் பொழுது அவனை பெயர் பெற்றவனாக மாற்றுகிறார் என்று சொல்லி சாலமுன் சொல்லியிருக்கிறது சமுதாயத்திலே தன்னுடைய கணவன் மேன்மை உள்ளவனாக திருச்செவிலை என்னுடைய கணவன் பெயர் இருக்க வேண்டும் அவருக்காக ஜபிக்க வேண்டும் அவருக்காக தியாகம் என்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு மனைவிமார்களும் நடந்து கொள்ள வேண்டும் இதற்காக ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை கொடுக்கிறார் என்று பரிசுத்த வேத வாக்கிய சொல்லுகின்றனர் அடுத்தபடியாக பேருந்துரை சொல்லும் பொழுது கணவன்மார்கள் சமுதாயத்திலே வெளியே வேலை செய்கிறவர்கள் பாவிகளோடு உலக மக்களோட பழகுகின்றவர்கள் சந்தர்ப்பிலே ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தாலும் அண்டவருக்கு பெரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சூழ்நிலைகள் அதனை மாற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்துவிடுமானால் கற்றலை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமானால் அவர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது வாக்குவாதம் மனதில் வருத்தமாக எண்ணக்கூடாது கற்புள்ள நடக்கையினாலே அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று விதமாக எழுதுகின்றார் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு பிடிவாசிக்கலாம் அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புரிசருக்கு அவர்களில் இருந்த கீழ்படியாத கூடிய உங்கள் பார்த்து பயபக்தியோடு கூடிய விரும்பின அவன்ிலகி போகாமல்ணையாக ஒவ்வொரு மனைமா சின்ன தவறை கண்டவுடனே அதை சுட்டிக்காட்டுவதும் மற்றொடத்தில் சொல்வதும் குடும்பத்தில் பெற்றோரிடத்துல அண்ணன் தம்பி இடத்துல சொல்வது அவனை வெறுப்பதும் இப்படிப்பட்டதான மனதில் இருக்கின்ற குடும்பத்தில் சீக்கிரமாக பிரிவினைகள் வந்து விடுகின்றது அப்படி ஆகாதபடிக்கு அவனிடத்தில் அப்படிப்பட்ட குறைகளை கண்டாலும் கூட இவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமாம் ஏற்கனவே கீழ்படிதல் கீழ்ப்படுகின்றது போல அவர்கள் கீழ்படிந்து அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவினைகளை செய்து கற்புள்ள நடக்கையை அவர்களுக்கு பார்த்து நீ தவறு செய்யறதுனால நான் தவறு செய்வேன் நீ இப்படி பழகிறனால நானும் பழகுவேன் என்று சில பெண்கள் எல்லாம் இப்படி துணிகரமாக வாழ்க்கைகளை கடுத்துக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது ஆகையினால திருவசனத்து கீழ்படியாதவாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையில் அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று பரிசுத்த வேத வாக்கியம் சொல்கின்றது பெரியமான பெண்களுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்புகளையும் உரிமைகளையும் கருத்தர் தந்திருக்கின்றார் தன்னுடைய ஆடவனை ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லாதபடி காக்க வேண்டிய பொறுப்பு மனைவிமாரிடத்தில் இருக்கிறது என்று வருசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கின்றபடியால் ஒவ்வொரு மனைவிமாரிலும் கணவன் தவறு செய்யும் பொழுது அதை பெரிதாக நினைத்து அதை பெரிதாக பிரசித்தப்படுத்தி பெற்றோரிடத்திலும் ஒரு சொல்லி அல்லது போவதிலும் போய் சொல்லி அதை விரிவாக்கிக் கொள்ளாதபடிக்கு அதற்காக ஜபம் பண்ணி அதனை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவியானபடி சொல்லுகின்றார் போய் கடைசியில் அந்த அம்மா சபை கூட்டிட்டு வந்து இருவர் ஞான சாமி பெற்று இன்னைக்கு வியாதியெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற காலகட்டத்திலே அந்த அம்மா ஒரு நாள் கூட இவர் தண்ணி அடிக்கிறது எங்க சொன்னது கிடையாது வேற ஆட்கள் மூலமாக அவர் வந்த ஒரு மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் ஒரு இந்த சகோதரியுடைய தாயாருக்கு கால் ஒரு வியாதி அதற்காக ஜெவம் பண்ணும்படி வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து அம்மாவை ராணாவில் வைத்து விட்டு என்னை உள்ளே அழைத்து சொல்லுவார்கள் ஐயா எங்களுடைய கணவர் தண்ணீடித்து மனம் திரும்பி இருக்கிறார் என்று எங்களுடைய அம்மா இடத்துல சொல்லிவிட வேண்டாம் என்று சொல்லி சொன்னார் என்று கேட்டேன் எங்க அம்மாவுக்கு அது தெரியாது எங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் இப்படி பெரிய குடும்பமான பிறகும் கூட தன்னுடைய கணவன் மோசமானவர் தண்ணீர் என்று ஒரு நாள் கூட தாயினே கிடையாது என்பதை அப்பொழுது அறிந்து கொண்டேன் சொன்னால் எங்க அம்மா தாங்கிக் கொள்ள அவரை ரொம்ப மதிப்பாக வைத்திருக்கிறார்கள் ஆகினாலும் இந்நிமித்தமாக அவருக்கு இருக்கிற மரியாதை குறைந்து போக கூடாது அல்லவா நான் சொன்னதே என்று சொல்லி சொன்னார் அது மாற்றமல்ல திடீர்ந்து எங்க அம்மா எங்க வீட்டுக்கு தெரியுமா <laughs> கணவனைவர்கள் அறிந்தவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ரட்சிக்கப்பட்ட பெண்களாகி நாம் குடும்பம் நடத்துகிறவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா கணவனை பாதுகாக்க வேண்டும் கணவன் ஆண்டவரை விட்டு விலகிவிடாது இருப்பதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் அதற்காக ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிபுரங்களையும் செய்து கருப்புள்ள நடக்கைகளினாலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பேரில் எழுதியிருக்கின்றபடினால் இல்லாத வாழ்க்கை என்று சொல்வது யாரையே பிரியப்படுத்துவதற்காக அல்ல சொந்த விருப்பத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்காக இல்ல இறைவனுடைய திட்டத்தின்படி குடும்ப வாழ்க்கை நடத்தி இருவரும் பரலகும் செல்வதற்கு தகுதியுள்ளவராக இருப்பதற்காக இந்த வாழ்க்கை தரப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் சகோதரியும் இவ்விதமான மனநிலைகளோட இல்ல வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு கணவன் இடத்திலே குறை கண்டாலும் சொல்ல வேண்டும் என்று விரும்பாதபடி அதற்காக ஜபம் பண்ணி கணவனை ஆதாயப்படுத்திக் கொண்டு கருத்துடைய வருகைக்கு தகுதியுள்ளவர்களாக நொறுக்க வேண்டும் என்று தேவசவத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக கணவன் மார்கள் தன்னுடைய மனைவி மார்களை சொந்த சரீரத்தை போல நேசித்து காப்பாற்ற வேண்டும் என்று அப்போசராயசத்த பவுல் நிறுவத்தில் எழுதுகின்ற அடிபேசியர் அந்த மதிய இருபத்தி எட்டு வசனங்கள் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் புருஷர்களும் தங்களுடைய மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும் என்றால் விழாவிலிருந்து எடுத்த எலும்பு தான் இருக்கின்றது ஆகினால் இந்த எலும்பு வேறு யாரும் எண்ணி உதாசனம் செய்து விடாதபடி அழகு குறைந்து விட்டதனால் தள்ளிவிட வேண்டும் என்று இன்னாதபடி பணம் கொஞ்சம் கொண்டு என்று சொல்லி தள்ளிவிடாதபடிக்கு அவரை சொந்த சரிதமாக நினைத்து பாவித்து அன்பு செலுத்த வேண்டும் என்று எதை சொல்கிறார் அநிய குடும்பங்கள் கல்யாணத்துக்கு முன்னால கல்யாணம் முடிந்த பிறகு ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப பழகி இருப்பாங்க பின்ன செல்போன் வந்த பிறகு வேண்டாம் பேச ஆரம்பிச்சாங்கிவிடுது குறைந்துவிட்டது பணம் நிறைய கொண்டு வருவாங்க நினைச்சா பணம் எல்லாம் கொஞ்சம் தான் கொடுத்திருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் நிறைய கொடுத்திருக்கிறாங்க பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு வியாபாரம் பண்ற மாதிரி இன்றைக்கு இல்லற வாழ்க்கைகளை மனிதர்கள் அமைத்து இருக்கிறார்கள் நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற சொந்த சரிதங்களாக சொந்த சரத்தை ஒரு பகித்துக் கொள்ள மாட்டான் ஒரு சொந்த சரத்தை ஒரு கம்பெடு அடிச்சிருக்கிறான் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா பைத்தியகாரன் சொல்லுவாங்க அதனால மனைவியை பகைக்கிறவன் மனைவியை தட்டுகிறவன் சொந்த சரீரத்தையே அவன் பகைக்கிறான் என்று சொல்லி வேதன் சொல்லியிருக்கின்றால் அந்தப்படி புருஷர்களே மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அவனில் அன்பு கூறுங்கள் வாசிக்கலாம் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி வேதன் சொல்லுகிறேன் சொந்த மாமிசம் என்ற உணர்வு ரெண்டு பேருக்கு இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு பேகருக்கு சந்தேகங்கள் சில வேளையில் உண்டா ரெண்டு சொந்த மாமிசும் என்ற உணர்வு வந்தாலும் சில வேளையிலே சந்தேகங்கள் பலருக்கு வருகின்ற பிரிவினைகள் வருவதற்கு ஒருபோது இடம் கொடுத்து விடக்கூடாது பிரிந்து போதே ஆண்டு விரும்புகிறதே இல்லை ஆனால் இதை பிரிந்து போவதற்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவதற்கு குடும்பத்தாரு சுற்றத்தாரு ஆரம்பித்து அது பெரிய பாவம் என்பதை அனைகர் உணர்கின்றதில்லை தேவை நினைத்தவர்களை மனிதன் பிரிக்காததற்கு கடவுள் என்று சொல்லி வேதன் சொல்கின்றபடியால் இருவரும் ஒருமனப்பட்டு வாழும் பொழுது எந்த பிரிவினை சக்தியும் வருவதற்கு அவசியமே இருக்காது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் பெண்களுக்கு தான் ரொம்ப சந்தேகம் உண்டாயிடும் ஆண்கள் யார்கிட்டையும் பேசியிருக்கூடாது வாலிய பிராயத்தில் என்று உணர்வுடைவாகவே எல்லாவற்றையும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நாள் ஒரு வாலிப சோதனம் திருமணமாகி வேலை சிறுத்திலே கீழே எடுத்து குடும்பத்தை ஒரு பாட்டியமாவை இந்த மனைவிக்கு துணையாக வைத்திருந்தார் சைக்கிள வரும்போது அண்ணா அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா கேட்க சைக்கிளை விட்டு அந்த அட்ரஸ் வாங்கி தங்கிச்சு இங்கே இல்லமா அது ரெண்டு தெருவுக்கு அப்பால் இருக்கிறது அடுத்த தெருல போய் நீ விசாரித்தா அது கிடைக்கும் அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிவிட்டா அவன் கொடுத்து கிடைத்தான் திரும்ப கொடுத்துட்டான் இப்ப அந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வைத்திருந்த அந்த வேலைக்காரி அந்த பாட்டி அம்மா இதை பொண்ணு பட்ட பகல்லே கடிதம் கொடுத்தேன் போயிடுவான் இந்த வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார்கள் இந்த அம்மாவுக்கு மண்டையில சூடி ஆயிட்டது யாருக்கு மனைவிக்கு இந்த மாதிரி ஆலோசனை மாட்டேன் என்னை அம்மா போட்டாருன்னு பல கற்பனைகள் எல்லாம் பண்ணி அப்படி வந்து சாப்பாடு உட்கார்ந்தாரு சாப்பாடு டக்குனு பாதிச்ச ஒரு களை சிந்திச்சது எனக்கு ரொம்ப வருத்தமாட்டி ஏண்டா ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டாள் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டே இருந்தான் அப்புறம் தண்ணீரை கொண்டு வச்சா தம்பில் சாப்பாட்டுல தெரிச்சுது இவன் எந்திரிச்சு உனக்கு என்ன ஆச்சு ஆச்சு அவ்வளவுதான் என்னமா நடந்தது விஷயத்த சொல்லு நேற்று வரைக்கும் இப்படி இல்ல காலையில இப்படி இல்ல மத்தியான வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னால் குணமையான் இப்படி மாறி விட்டதுன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் மாறிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டா எனக்கு நீங்க துரகம் பண்றீங்க அப்படி சொல்லி என்ன நடந்துன்னு சொல்லு கேட்டா இப்படி நீங்க வரும்போது யாருக்கு ஒரு பொண்ணு கடிதம் கொடுத்தீங்களாமே சரி சரி இதுதான் காரியமான சின்ன விளக்கத்தை சொல்லி கொடுத்தோம் யாரமா இது உனக்கு சொன்ன பாட்டி தான் சொன்னாங்க மாதிரி ஒரு பொண்ணு வேலை தேடி வந்திருக்கு அட்ரஸ் தெரியல அது என்ன வழிமறிச்சு அண்ணா இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த தாளை எங்கிட்ட தந்தது நான் படிச்சு பார்த்து அடுத்த தொழில் இருக்கமான அந்த கையில கொடுத்துட்டு வந்தேன் இதை பார்த்துட்டு வந்து அந்த பாட்டி தப்பா சொல்லிட்டாளே இந்த அளவுக்கு தான் என்ன நீ மதிச்சு இருக்கிறா சொல்ல அன்றிலிருந்து அவளை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அப்படி சமாதானமாக இருந்ததாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொடு சின்ன விஷயத்திலையும் பெண்கள் சந்தேகப்படுவார்கள் அப்படி சந்தேகப்படக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார் ஆடவர்களும் பெண்களை அதிகமாக சந்தோஷப்பட்டு அவிதமான மனசுல கருகருன்னு நினைத்து அவர்களை தள்ளிவிடுவதற்கும் வேதனைப்படுத்துவதற்குரிய மனதில் வராதபடிக்கு இருவர் ஒருமரப்பட்டவர்களாக தகப்பனின் தாய் விட்டு கணவர் மனைவியோடு இசைந்திருப்பான் இவருக்கு இருவர் ஒரே மாமிசமாக இருப்பார் என்று சொல்லியிருக்கின்றது அந்த உணர்வுகளை எடுத்துக்கொண்டு அப்படியே கசப்புகள் உணர்வுகள் வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கொடுத்து உப்புரவாகி இப்படி வாழ்க்கையை செம்மையாக நடத்த வேண்டும் என்று சொல்லி மறுசுத்த வேத நமக்கு விளக்கம் தருகின்றது ஆகினால் கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்வது கிறிஸ்துவை போல வாழ்கின்ற ஒரு குடும்பம் கிறிஸ்துவ போதித்து போல வாழ்கின்ற குடும்பம்சைப்படுக ஒரு பத்திரிகை பண்ணி பார்த்து கொண்டு வந்து சாப்பாடு ஏ இவ்வளவு நேரத்துக்கு லேட்டாக வர மாட்டாரு யாருமே வெளியே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் இவரு விவசாயம் பண்ணி கனிமிரைகளா பார்க்க சந்தோஷப்பட்டு கனிச்சை பறிச்சிட்டு வர நேராயிடுது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தூங்கி விட்டு இந்த அம்மா விழாவை தடை பார்த்தார் என்று சொல்லி ஒரு எழுதி இருக்கிறார் அதாவது ஒரு விழா விழாவிலிருந்து ஒரு எலும்பு எடுத்திருந்தது இடது எடுத்தாரா அதனால்தான் பெண்களை எங்க உட்கார தெரியுமா எழுத பக்கம் உட்கார வளர்த்த சொல்லுவாங்க அப்ப இதுக்கெல்லாம் வேதத்துல பல ஆதாரங்கள் உண்டு என்பது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம் அப்படி எலும்பு எடுத்து இன்னொரு எலும்பு ஆடர் எடுத்து பாரு ஒரு நாள் ராத்திரி இப்படி தடையை பார்த்தார் என்று சொல்லி எழுதியிருக்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகமான சந்தோஷம் சந்தேகம் வரும் என்று சொல்லிருக்கிறார் அப்படி இல்லாதபடிக்கு கணவன் ஒரே செலுத்த வேண்டுமாசிக்கு போது மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது மனைவிமார்களை கசந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார் வாசிக்கலாம் அன்பு கூறுங்கள் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கஷ்டம் தாயை விட்டு தன்னுடைய அருமையான உடன்பரப்புகளை விட்டுவிட்டு ஒரு ஆடவன் முன்பு தெரியாத ஒரு வாலிபனோடு கூட ஒரு மனைவி புறப்பட்டு ஒரு சகோதரி புறப்பட்டு வாழ்க்கை நடத்த வருகின்றால் சில மாதங்கள் சில வருஷங்கள் அன்பாக இருந்துவிட்டு திரும்ப கசந்து கொள்ளக்கூடிய ஒரு மனதிலே ஒரு ஆடவன் நடத்தினு புரிசன் நடத்தின வருமானால் அந்த மனைவிக்கு வேறு எங்குமே ஆதரவு கிடையாது அவருடைய உள்ளங்கள் எல்லாம் உடைந்து புக ஆரம்பிக்கின்றது அநேக வாழ்க்கைகளை தப்பிதமாக கூட முடித்துக் கொள்கிறார்கள் கணவன் கசந்து கொண்ட பிறகு இனி இந்த சமுதாயத்தில் நமக்கு வேறு யாரும் ஆதரவு அன்பு செலுத்தல் இல்லை என்று சொல்லி அந்த மனங்கள் உடைந்து போய்விடுகிறது ஆகினால் புருஷன் மார்களே மனைவிகளை கசந்து கொள்ளாதருங்கள் அவர்கள் அன்பு போருங்கள் என்று சொல்லியிருக்கிறபடினால் அப்படிப்பட்ட உணர்வுகள் நம்மை நமக்காக கடவுள் நியமித்திருக்கிறார் தகப்படியும் தாய்விட்டு நம்மோடு இணைந்திருக்கும்படியாக வாழ்க்கை ஒப்படைத்து வந்திருக்கிற ஒரு பிள்ளை எந்த குறைகள் இருந்தாலும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அது ஏசுகிற நம்ம எல்லாரையும் சபையாக மனவாட்டிகளாக எடுத்திருக்கிறார் நம்ம அழகாக இருந்ததற்காக இல்ல சுத்தமாக இருந்ததற்காக இல்ல அவிதமாக அறிவுடையாக இருந்ததற்காக இல்ல ரொம்ப மோசமானவங்க அசுத்தமாக இருந்த இருந்த நம்மை மனவாட்டிகளாக நியமித்திருக்கிறபடினாலே நம்ம இருக்கிற அழுக்குகளெல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கிற தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து கரைதரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிமையுள்ளதும் மாசற்றதுமான சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது போல இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தது நம்ம எல்லாரும் அவருக்கு பிரியமான ஒரு மனவாட்டியாக ஆக்குவதற்கு ஒப்பு ஒரு ஆடவன் ஒரு மனைவிக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கின்ற எந்த பலவீன்கள் காணப்பட்டாலும் குறைவுகள் காணப்பட்டால் அதை மன்னித்து மன்னித்து இயேசு கிறிஸ்தனை போல நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பரசுத்த வேதவாக்கியம் படிப்புகின்ற படினால் நிமிதமான உணர்வோடு கூட தன்னுடைய மனைவியை சொந்த சரீரமாக ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தி நடத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்வது வீதிமொழிகளின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஒரு மனைவி கொண்டிருப்பதற்காக சண்டையிட்டுக் கொள்வதற்காக அல்ல பக்கத்து வீட்டில் அப்படிதான் தள்ளிட்டாங்க இப்ப பல கட்சத்துக்கு தகுதியோட ஒரு பொண்ணை சேர்த்துட்டாங்க இப்படிதான் செய்திகளை கேள்விப்பட்டுதான் அநேகருக்கு வேறு விதமான உணர்வுகள் உண்டாகிவிடுகிறது நம்மவர்கள் அப்படி இல்லாதபடிக்கு நாம் ஒரே சரீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து குள்ளமை இணைத்திருக்கின்றார் ஆகையினால் ஏழமைதின் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றபடி சகோதரர் கவிதமாக மனைவியோட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கருத்தருக்கு பிரியமான இல்லற வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இறுதியாக தேவபக்தியுள்ள சந்ததிகளை ஈண்டெடுப்பதற்காக இவ்வளவு தம்பதிகளாக இணைக்கிறார் என்று சொல்லிவிதமாக தீர்க்க தரிசி சொல்கின்றார் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வல்லமை உண்டு ஒரே நாளில் கொடிக்கணக்கான மக்களை உண்டாக்கி இருக்க முடியுமே பின்ன ஏன் ஒரு மனுஷனை படைக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டு அதற்கு விடை சொல்வதை வாசிக்கலாம் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி சந்ததிகள் வேண்டும் என்று தேவபக்தி இந்த சமுதாயம் இன்றைக்கு அமிதமாக ஒழுக்கம் உள்ள சந்ததிகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது இந்திய வாலிபர்கள் எல்லாரும் ஒழுக்க கேடு நிறைந்தவர்களாக மாறிவிட்டார்கள் இந்திய அரசியல்வாதிகள் எல்லாரும் இந்த வாலிபர்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள் வருங்கால உலகம் இந்திய வாலிபர்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள் இந்திய வாலிபர்கள் எல்லாரும் சூதாட்டக்காரர்களாக குடியர்களாக வெறியர்களாக மோசமானவர்களாக தெருவிலை வாலிவு பிள்ளைகள் தனியாக போத விட முடியாதவர்களாக மாறி வருகின்ற காலமாக இருக்கின்றால் சமுதாயம் மிக மோசமாக இருக்கும் என்பதை அறிவித்துக் கொள்ளுகின்றோம் ஆகினால் இறைவனாகி ஆண்டவர் ஒரு தூய்மையான சமுதாயத்தை உருவாக்குவதற்காக தலைமை அப்போ இந்த திருச்சபை உருவாக்கி நாற்பத்தி ஒரு ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் சபைக்குள்ளே தூய்மையானவர்களாக மாறிக்கொண்டு வருகிற நாம் காணுகிறோம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றோம் தம்பதிகளாக இணைப்பதனுடைய நோக்கம் என தெரியுமா இருவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி மாமி உணர்ச்சிகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக வேண்டும் என்பதற்காக இருந்தால் அதிகமாக இருந்தால் பிள்ளைகள் வருவார்கள் பாட்டு பாடி வாலிபர்களுக்கு கல்யாணம் முடிக்க போகும் பொழுது இப்படி செய்ய பாடு சொல்லி பாட்டு பாடுகிறார் நல்ல பெண்ணை பாரு என் தோளான் நல்ல பெண்ணை பாரு நல்லவள் ஏழையானாலும் தள்ளாதே நானூறு பணம் போனாலும் பின்னிட்டு திரும்பாதே பொல்லாதவள் கையில் சிக்கிக் கொள்ளாதே புலியை பிடித்து வந்து தெருவில் விடாதே என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் எதை பிடிச்சிட்டு வந்து தெருளை விடக்கூடாதான் பம்பு செட்ல தண்ணி அடி தண்ணி குழாயெல்லாம் பார்த்தா அநேகர் போன்ற சண்டைகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் புரியமானவர்களே மனுஷ சமுதாயத்தை உருவாக்கிற நோக்கமானது தேவபக்தியுள்ள சந்ததிகள் உருவாக வேண்டும் என்று ஆதி மனுஷனாகி ஆதாம் தவறிவிட்டபடினாலே உலகம் அனைத்தும் தப்பிடமான சமுதாயங்கள் உருவாகி வந்து விட்டது தேவந்தமுடைய குமாரனாக கல்வாரி பலி செலுத்தி அவருடைய பலியின் மூலமாக விதமான சமுதாயத்தை மீட்டெடுத்து அவர்கள் மூலமாக அவருடைய பிள்ளைகள் மூலமாக தேவபக்தியுள்ள சந்ததிகள் புறப்பட வேண்டும் என்று விரும்பி நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று <Chen tunnels> <SEL Gotcharer> <SEL Gotcha tunnels> முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் தோத்தரிக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளு அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகி லோவிசாலுள்ள உன் தாயாகியும் நிலைத்திருந்தது உன் தாயாகி நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் வழி வழியாக அந்த விசுவாசம் பக்தி உள்ள வாழ்க்கை வருகின்றது இறைவனாக திருச்சபை உருவாக்கி திருச்செமியிலே பக்தி உள்ள குடும்பங்களை உண்டு பண்ணி அந்த பிள்ளைகள் மூலமாக குடும்பத்தின் மூலமாக பிள்ளைகளை பக்தி உள்ளதாக மாற்றி அவர்களை தம்பதிகளாக இணைத்து அவர்களுக்கு பறக்கக்கூடிய பிள்ளைகளும் தேவபக்தி உள்ள பிள்ளைகளாக பறக்க வேண்டும் இப்படி ஒரு பரிசுத்த சமுதாய உலகத்தில் உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பியிருக்கின்றபடினால் அருமை சகோதர சகோதரி தொடர்ந்து தம்பி தேவபக்தியை காத்துக்கொண்டு தங்கள் மூலமாக பிறப்பிக்கப்படுகிற சந்ததிகள் தேவபக்தி உள்ள சந்ததிகளாக இருக்க வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்கள் பக்கத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் அந்த சந்ததிகள் உலகத்தில் இல்ல வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றோம் அதனால சீக்கிரமெல்லாம் பிள்ளை பறக்கக்கூடாது என்று சொல்லி குழந்தை பரப்பெல்லாம் தடை செய்து கொள்கிறார்கள் அதற்கு தடை சாதனங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனுடைய விளைவு என்னாகும் தெரியுமா இவர்கள் விரும்புகிற நேரத்திலே பின்னால பிள்ளைகள் கிடைக்கு கிடைக்கிறது பின்னர் அழுகிறார்கள் அதனால் அப்படி இல்லாதபடிக்கு புத்தி உள்ள மறைவு தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன்னுடைய கையினால் அது இடித்து போடுகிறாள் என்று சொல்லியிருக்கின்றது போல சகோதரிமார்கள் சகோதரமார்கள் எல்லாரும் மிகவும் பயபக்தி பிரிவதாக கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இல்லர் வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானவர்களை கண்டடைகிறான் கருத்தரால் தயவையும் பெறுகிறார் என்று ஒரு கடவுளுடைய ஆஸ்தி குறைந்து முகாதபடி பாதுகாப்பதும் தேவனை விட்டு விலகாமல் இருப்பதற்கு காரணமாக ஜீவித்தவனை பாதுகாப்பதும் இருவரும் இணைந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு தேவபக்தியுள்ள சந்ததிகளை இன்றெடுப்பதும் இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கின்ற அருமையான சகோதரர் சகோதரியும் இந்த உணர்வோடு இல்லற வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு கருத்திற்கு பெரிய மழை பிள்ளைகளாக வேண்டும் என்று நாம் அவர்களை வாழ்த்து கொண்டோம் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை